அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெட்கம் என்பது நல்லதை தவிர வேறு எதனையும் கொண்டு வராது என நபி அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் அனைத்தும் நல்லதே என்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் உள்ளது